பல வாரங்களாக புது உடன்படிக்கையை குறித்து நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம் நாம் எப்படி புது உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கிறோம் இயேசுவின் மரணம் எப்படி நம்மை புது உடன்படிக்கைக்குள்ளே மனு குலத்தை கொண்டு வந்திருக்கிறது இசுவின் மரணத்துக்கு முன்பாக யூதர்களுக்கு இருந்தது பழைய உடன்படிக்கை அந்த பழைய உடன்படிக்கை ஒரு மத உடன்படிக்கை ஒரு மத ரீதியான ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இருந்த ஒரு பழைய உடன்படிக்கை குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு பழைய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை வேதம் சொல்லுகிறது அந்த உடன்படிக்கை ஒரு வழிந்து போக போகிற ஒன்றைத்தான் வேதம் கடைசி காலம் என்று சொல்லுகிறது கவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த உடன்படிக்கை மனது நமக்கு அவசியமா இருக்குது ஏன்னா வேதாகமம் உடன்படிக்கை சம்பவங்களுக்கும் உடன்படிக்கைக்கும் சம்பந்தம் இருக்குதுக்கும் நியூஸுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த மாதிரி நியூஸ் சேனலுக்காரங்கள என்ன செய்யறாங்கன்னா உலகத்துல நடக்கிறதுக்கும் வசனத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை எடுத்து உலக நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி பயம் பொருத்திக்கிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவர்கள் பயத்தில் இருக்கிறதுக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பயத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நியூஸை எடுத்து பைபிளோட சம்பந்தப்படுத்தி பார்க்கறது ஆனா இங்கே நாம் பார்க்க நம்ம கையில் இருக்கிற வேதம் வந்து உடன்படிக்கை புஸ்தகம் இது இதுல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் உடன்படிக்கைக்கும் அதுக்கும் தான் சம்பந்தம் அதனால காலையிலே காலையில் சொன்னேன் இயேசு யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள்னு சொன்னார் சிம்பிளாக சொல்லணுன்னா கேள்விப்படுவீர்கள் தான் சொன்னார் யுத்தங்கள் நடக்கும் கூட சொல்லலை யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள் சொன்னார் கேட்பீங்க யுத்தம் நடக்கும்னு கேட்பீங்க ஆனால் நம்ம ஆளுங்க இன்றைக்கி நடக்கிற யுத்தங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கிற யுத்தங்களை வச்சுக்கிட்டு யுத்தம் நடக்கிறதுனால இயேசு வருவார் அப்படின்றாங்க இயேசு யுத்தம் நடக்கும்பொழுது பேக்ஸ் ரோமானியா என்று அழைக்கப்பட்டது ஏசு இந்த உலகத்தில் வாழும்பொழுது அவருடைய காலத்திற்கு ஒரு சில காலங்களும் அவர் காலத்திற்கு பிறகு ஒரு சில காலங்களும் ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு ரோமர்கள் பேக்ஸ் ரோமேனியா அப்படின்னு அழைத்தாங்க அப்படின்னா ரோமர்களின் அமைதி காலம் யாரோ ரோமர்களை எதிர்த்து யுத்தத்துக்கு வரல அந்த ஒரு நூறு நூத்தி ஐம்பது காலங்களை யுத்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரோமர்கள் எல்லாத்தையும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க யாரும் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது இதை ரோமர்கள் எப்படி அழைத்து கொண்டார்கள்னா எங்களுடைய ஆட்சியில அமைதி காலம் அப்படின்னு இயேசு சொன்னார் நீ அமைதி காலம்னு சொல்ற நான் என்ன சொல்றேன் யுத்தம் நடக்கும்னு சொல்றேன் யுத்தங்கள் நடக்கும்போது இயேசு யுத்தம் நடக்கும்னு சொல்லலை ஏன்னா சரித்திரத்துல பலமுறை யுத்தம் நடந்திருக்கு பல முறை யுத்தங்கள் நடந்திருக்குது புதுசா இயேசு சொல்லும்போது யுத்தங்களே நடக்காத காலத்துல இயேசு சொன்னார் யுத்தங்கள் நடக்கும் யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இயேசு யுத்தங்கள் நடக்கும்னு சொல்லல ஏன்னா யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது நிறைய காலங்கள்ல அங்க அங்கே பல தலைமுறைகளை பல சந்ததிகளா யுத்தங்களை பாக்குறாங்க ஏசு அப்ப சொல்லல யுத்தங்கள் நடக்கவே நடக்காது எங்களை யாரும் எதிர்த்து வரமாட்டாங்க யுத்தமே வராதுன்னு சொன்னாங்க அப்புறம் அப்ப நடந்துச்சு யூதர்கள் அறுபத்தெட்டு கீப்பில நீரோவை எதிர்த்து ஜெயித்து ரோமர்களை எரிசலமை விட்டு துரத்தையாச்சு எத்தனையோ ஆண்டுகள் அடிமைகள் அறந்தவங்க ரோமர்களை ஜெயிச்சு வெளியே துரத்திட்ட துரத்திட்ட உடனே இந்த ஜொஹானன் அப்படின்னு ஒருத்தன் அவன் தான் அதுக்கு முன்ன நின்று அந்த சண்டையெல்லாம் நடத்தின அவன் தான் லேவி அப்படின்றவன் அவன் என்ன பண்ணிட்டான் நான் தானே உங்களை ஜெயிக்க வச்சேன் நான் தான் கிறிஸ்துன்னு வேற சொன்னான் நான் தான் அந்த கிறிஸ்து உங்களை காப்பாத்திருக்கேன் பாருங்கள் ரோமர்களே தேசத்தை விட்டு துரத்திட்டன் பாருங்கள் போய நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி தேவாலயத்துக்குள்ளே போனான் நான் பாருங்க நான் தான் கிறிஸ்துன் கடைசியில் அந்த யுத்த திரும்பவும் ரோமர்கள் பலத்த சேனைகளோட இசவேலுக்குள்ள புகுந்து திரும்பவும் இஸ்ர வேலை அதான் கிபி எழுபதுல தரை மட்டமாக்கணும் ஒரு உடன்படிக்கையை முடிக்கிறதுக்காக நடந்த யுத்தங்கள் ஒரு உடன்படிக்கையை முடிக்கிறதுக்காக நடந்த சம்பவங்கள் அதுதான் பைபிள் இருக்குது ஒரு உடன்படிக்கையை துவங்குவதற்காக நடத்தப்பட்ட மரணம் ஒரு உடன்படிக்கை ஏற்படுவதற்காக கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டது ஒரு உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறதுக்காக கல்லறையை திறந்து உயிரோடு எலும்பி வந்தார் ஆகவே இதெல்லாம் உடன்படிக்கைக்கு சம்பந்தம் முடியது அது என்னவோ இயேசுவை கொண்டுட்டாங்க இயேசுவை அரைஞ்சிட்டாங்க எல்லாம் கிறிஸ்தவங்களும் துக்க அனுசரிக்கலாம் நாற்பது நாள் சாப்பிடாம அதுக்காக இயேசு மறிச்சாரு அதுக்காகவா அதெல்லாம் செஞ்சாரு கிடையாது ஒரு உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுறதுக்காக அதனால யூதர்களுடைய வாழ்க்கை யூதர்களுடைய சரித்திரம் இயேசுவின் மரணத்தை குறித்த அறிவு இது நமக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா இது அடிப்படையில்தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கட்டுகிறோம் இது அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழுகிறோம் தேவன் அவசரப்படுறதில்லை தேவன் பொறுமையா இருக்கார் நாம் புரிந்து கொள்ளுவோம் என்பதனால் நம்ம புரிந்து கொள்றதுக்கு தருணத்தை கொடுக்கிறார் சில நேரத்துல அவருடைய பொறுமை இன்னும் இன்னும் அதிகமா இருக்கு அவருடைய பொறுமைக்கு எல்லையே கிடையாது கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளா அவர் செய்து முடித்தத இன்னும் கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளவே இல்லை ஆகவே தேவன் பொறுமை இழந்துடவே இல்லை யூதர்களை பார்த்து சொல்றாருன்ற கிறிஸ்தவர்களை பார்த்து தேவன் ஒரு நாள் கூட விட்டு கொடுத்ததே இல்லை உங்களை ஏன் தானா லட்சியத்தைனோ உங்களை ஏன் தானா தெரிந்து கொண்டேனோ பொறுமை எழுக்கவே இல்லை அந்த அளவுக்கு பொறுமை சிகரம் அவரு அவருடைய பொறுமையை இன்னும் ஒரு அளவு மேல போய் சொல்லலாம் இருக்குது ரொம்ப பொறுமை உள்ளவர் அறியாம போயிருக்காங்க அவங்க அறியாமல் போனதுக்காக நாம் எதையும் செய்ய முடியாது அவங்க அறியாததுனால அவங்க கிட்ட அவங்கள கட்டாயப்படுத்தவோ திணிக்கவோ முடியாது நாம் அதில் தோற்றுருவோம் நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் தேவன் அதனால் வருத்தப்படுறதே கிடையாது தேவன் அந்த அளவுக்கு பொறுமை உள்ளவர் தேவனுடைய ஜனங்கள் ஒரு காலம் பெருகுவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கை இந்த உலகம் தேவனை அறிகிற அறிவால் நிரம்பி இருக்கும்ன்றது அவருடைய கனவு அதனால அவர் அந்த அந்த சந்ததிக்கு நேராக வழி நடத்திட்டு இருக்கிறார் அந்த அந்த அப்படிப்பட்ட ஒரு உலகமா இந்த உலகத்தை மாத்தறதுல சந்ததி சந்ததியா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார் பொறுமையா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கார் இது ஒரு புது உடன்படிக்கையின் உலகம் இது இந்த புது உடன்படிக்கையில பொறுமைக்கு எல்லாம் இல்லை இரக்கத்துக்கு எல்லாம் இல்லை அன்புக்கு எல்லாம் இல்லை இந்த இந்த புது உடன்படிக்கையில தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவே கிடையாது இந்த காலத்துக்காகத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக இன்னொன்று முடி அடையிறதுக்காக கடைசி காலமா பழைய உடன்படிக்கைக்கு அமையும் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே அது எப்போ என்று இயேசுகிட்ட கேட்கிறாங்க நம்ம அலங்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன இந்த உலகம் அழிகிறத பத்தி கேட்டுட்டு இருக்காங்க இயேசு கிட்ட அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க எப்போ இந்த யுகம் முடியும் வென் திஸ் ஏஜ் வில் என் எப்ப இந்த யுகத் முடிவுக்கு வரும் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க உலகம் எப்ப முடிவுக்கு வரும்னு கேட்டு பாருங்க வரும் பிரதர் கண்டிப்பா கண்டிப்பா வரும் ஜாக்கிரதையாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியாத மாதிரி போய் கேளுங்க இங்க கேட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க தெரியாம ஒரு தெரியாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க இந்த உலகம் அழியன்னு சொல்லி இருக்குதே எப்ப அழியன்னு கேட்டு பாருங்க உடனே சொல்லுவாங்க பாருங்க உலகம் அழியன்னு இங்க சொல்லிருக்குதுன்னு தப்பு தப்பா எடுத்து காட்டுறது தெரியாத மாதிரி கேட்டு பாருங்க இசைவெல்ல்கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த வசனம் எதா சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யுகம் பத்தி நாங்க கேட்டோம் நீங்க என்ன நம்பி இருக்கிறீங்க உலகத்தை பத்தி நம்பிட்டு இருக்கிறீங்க நாங்க ஒரு உடன்படிக்கையின் கடைசி காலத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தோம் நீங்க இந்த உலகத்தின் கடைசி காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க வேதம் உலகத்தின் கடைசி காலத்தை பற்றி சொல்லி தரல உடன்படிக்கையின் ஒரு பழைய உடன்படிக்கையின் கடைசி காலத்தை பற்றி வேதம் போதிக்கிறது அந்த பழைய உடன்படிக்கையின் கடைசி காலம் தான் இசரவேலர்கள் இயேசுடைய மரணம் எல்லாம் நிறைவேறின அந்த காலங்கள் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் இயேசுவின் மரணம் தான் இந்த ரெண்டு உடன்படிக்கையும் பிரித்தது இந்த ரெண்டு உடன்படிக்கைக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தினதே இயேசுவின் மரணம் தான் அதனாலதான் இயேசுவனுடைய மரணத்துக்கு பின் இயேசுவின் மரணத்துக்கு முன் கீமு பிரிக்கிறாங்க இயேசுக்கு முன் இயேசுக்கு பின் அப்படின்னா இயேசுடைய மரணம் சரித்திரத்தையே ரெண்டாக பிரிக்கிறது முன்பாக இருந்தது ஒரே ஒரு சரித்திரம் ஏன் தேவன் இஸ்ரோவேலர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் எப்ரே மொழியில வேதம் எழுதப்பட்டது ஏன் ஏசு எருசுலேம்ல பிறந்தாரு ஏன் எருசலேம்ல அவர் அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோவேல் மக்களோடு டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு உலக மக்களோடு டீல் பண்ணிட்டு இருந்தால்தான் பாத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு எடுத்து காட்டினேன் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஆப்ரகம் காலத்துல இருந்து ஆரம்பிக்குது ஏற்கனவே ஒரு கடைசி காலத்தை அவங்க பார்த்துருக்கிறாங்க பாபிலோனியர்கள் வந்து எருசலேமே முற்றுகை போட்டு அழிச்சு போட்டதை அவங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறாங்க ஒரு பேர் அழிவு அவங்க ஏற்கனவே கண்டிருக்கிறாங்க திரும்பவும் அவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் திரும்பவும் ஆலயம் கட்டப்படும் திரும்பவும் கீழ்படி இல்லைன்னா திரும்பவும் உங்கள் தேசம் பாலாய் போகணும்னு திரும்பவும் வாக்கு பண்ணப்படுது திரும்பவும் எச்சரிக்கப்படுது அதுதான் இயேசு உறுதிப்படுத்துறார் ஆலயத்தை பார்த்து சொல்றார் நானூற்றி தொண்ணூறு ஆண்டு அந்த ஆலயம் நின்றுட்டு இருக்குது அதை பார்த்து சொல்றாரு இந்த ஆலயம் பிடிக்கப்படும் அப்படின்னா என்ன சொல்ல வர உங்களுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிற இந்த ஆலயம் உங்களுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே இந்த உலகத்தை கொண்டு வந்திருக்கிறார் நாம் எல்லாம் புது உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வரப்பட்ட தேவன் எடுத்த தேவனுடைய செயல் இதெல்லாம் தேவனை எடுத்து செஞ்ச வேலைகள் இது யாரும் யாருக்கும் செய்ய முடியாது இந்த வேலைகள் எபேசியருக்கு வருவோம் அங்கேருந்து இன்னைக்கு கிளம்ப பார்ப்போம் நிறைய விஷயங்களை இன்னைக்கு அங்கேருந்தால் சொல்ல போகிறேன் எபேசியருக்கு வருவோம் இன்னைக்கு நான் இதை போதிப்பேன் அடுத்த வாரமும் இதை போதிப்பேன் ரெண்டு விதமான பாவம் ரெண்டு விதமான ரட்சிப்பு இதை பற்றிலாம் போதிப்பேன் இன்றைக்கும் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் மாலை ஆராதனையில் மார்டின் லூதரை பற்றி ஒரு படம் போட போகிறேன் அதனால் ஆராதனை நடக்காது அதுக்கு பதில்லாமல் இந்த வேதம் எப்போ கையில் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு படம் நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் அப்படின்னா அடுத்த மாதம் ரெண்டாவது வாரமா முப்பதாந்தேதி போடுவோம் இந்த மாதம் முப்பதாந்தேதி ஏன் ஏன்னா நம்ம இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம பேசுகிறதும் சில நேரத்தில் பேச தேவையில்லை போட்டும் காட்டலாம் புரியும் அப்போ என்ன நடந்துச்சு சரித்திரம் என்ன தான் நடந்துச்சு என்ன தான் நம்ம இன்னைக்கு நம்பிட்டுருக்குறோம் இந்த நம்பிக்கைக்கெல்லாம் யார் காரணம் ஒருத்தன் கேட்குறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஏன் ஆண்டவர் எதுவுமே செய்யலை கடைசி காலத்தை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஆண்டவர் ஏன் எதுவுமே செய்யலை ஏன் ஆண்டவர் தடுக்கலை ஆண்டவர் தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க சில போதகர்கள் படிக்காத போதகர்கள் நான் இப்ப சொன்னேன் நான் பத்தாது படிச்சுட்டு பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண சுத்திரம் நிறைய அலங்கிருக்கிறாங்க பிரசங்கம் பண்ணோன்னு ஆசை அதனால பைபிள் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு சங்கீதத்தை வாசித்துட்டு கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனைனா படிக்காதவங்களை விட படித்தவங்க டாக்டரேட் வாங்கினவங்க டிகிரி வாங்கினவங்க அவங்க எடுத்து பிரசங்கம் பண்ணதே கிடையாது பார்த்தா கேட்குறாங்க சரி படிக்காதவங்களே நீங்கள் சொல்றீங்க படிக்காதவங்க எதுவுமே சொல்லி தரல படிக்காதவங்க எதுவுமே படிக்கலை கிரேக்க மொழி அவங்களுக்கு எப்படிய மொழின்னு எதுவுமே பெருசா தெரியாது நீங்கள் சொல்றீங்க இப்படி இருக்கு இப்படி இருக்குன்றீங்க உலகத்துக்கு நாலு கிரேக்க வார்த்தை இருக்குது அப்படின்றீங்க ஏன் நிறைய படிக்காதவங்களுக்கு தெரியாதது ஆனால் படிச்சு டாக்டரேட்டு நீங்க எடுத்து காட்டுறது இந்த விஷயத்தை யான் யான் ஏன் எடுத்து காட்டலைன்னா நான் ஒரு நண்பர் கூட ஒருத்தர் கூட பேசியிருந்தேன் அவர் சொன்னார் ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு கேட்டால் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க அதனால் நான் கேட்காமே விட்டேன் அப்படின்னா அர்த்தம் என்ன நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது கேள்வி இருந்துச்சு சொல்லித்தர்றதுக்கும் அவங்களுக்கு தெரியும் ஆனால் சொல்லி தந்தால் எங்கே நம்ம வேலை போய்டமோ பாசிட்டிவ் மார்கையாக சொல்லித்தரமாட்டாங்கன்னா எங்கள் சபையில விட்டு விசுவாசிங்க போயிடுவாங்களோ விசுவாசிங்களுக்கு என்ன பயம்னா அப்போ நம்ம இவ்வளோ காலம் தப்பான சபையில உட்காந்துருக்குறோமோ எல்லாருக்கும் காக்னெட்டிவ் டிஸ்டர்டன்ஸ் ஃபியர் இருக்கிறதுனால எங்கே ஏதாவது கற்றுக்கிறதுக்கு பயம் ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு டப் ஒரு ஒரு பெட்டு இருக்குது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆவலாக இருக்கிறீங்க திறந்து காட்டி இதுதான் அப்படின்னு காட்டுறேன் அப்புறமும் நம்மளா நான் என்ன செய் திறந்து காட்டி உள்ள பாருங்கு கான் இதுக்கு மேலையும் நம்ம எங்க எடுத்து காட்டுறது ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னன்னா நிறைய முதியவர்கள் பெரியவர்கள் என்கிட்ட வந்து இது நல்லா இருக்குது இது சரியா இருக்குது இது புரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்ற சொன்னதை விட என்கிட்ட நிறைய வாலிபர்கள் வந்து சரியான காரியத்தை சொல்லி கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு என்னன்னா இந்த சந்ததி அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த சந்திக்கு சொல்லிக்கொட்டா போதும் இந்த சந்ததிக்கு புரிய வச்சுட்டா போதும் அந்த சந்ததி அந்த சந்ததிக்கு புரிய வச்சிடும் ஆனால் நம்ம ஆளுங்க யாரையும் கற்றுக்கோ விடுறது கிடையாது யாருக்கும் கற்று தர்றதும் கிடையாது எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது நம்ம ஊர் எப்படி தெரியுமா இந்த நண்டு கதை மாதிரி பூச்சி எழுத்துறோம் யாரையும் வளரவிடாது யாரையும் போதிக்க விடாது சரி கொஞ்சம் உட்காந்து கவனிப்போம் என்ன தான் சொல்ல வர்றாரு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னு கவனிக்கிறது கிடையாது காரியம் தப்பு இவர் சொல்றது தப்பு காரியம் இப்படி இருக்குதா இவர் எடுத்து காட்டுறாரு இப்ப என்னன்னா என்கிட்ட ரெண்டு பேரும் இப்படி சொன்னாங்க நீங்க பைபிள்ல இருந்து எடுத்து காட்டுறீங்கன்றா அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க உங்க பைபிள்ல இருந்து நீங்க சொல்றீங்கன்றாங்க அதான் நான் கேட்கறேன் எந்த பைபிள் எடுத்து செக் பண்ணிக்குங்க என் பைபிளும் உங்க பைபிளும் ஒன்று தான் நான் சைஸ் மட்டும் தான் பெருசு சொல்றாங்க உங்க பைபிள்ல இருந்து எடுத்து சொல்றீங்க நீங்க அப்படின்றாங்க என் பைபிள் தமிழ் பைபிள் தாங்க பாக்குறதுக்குதான் பெருசாகுது என்ன நினைச்சுக்கிறாங்க நிறைய பேரு பைபிள்ல இருந்தும் சொல்லக்கூடாது என்கிட்ட ஒருத்தங்க இப்படியே சொன்னாங்க பைபிள்ல இருந்து சொல்லாதீங்க உடனே யூடியூப்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க யூடியூப்ல இருந்து வீடியோ எடுத்து காட்டுறாங்க என் இன்டர்நெட்ல இருந்து தகவல் எடுத்து காட்டுறாங்க நான் சொல்றேன் இன்டர்நெட் தகவல் யூடியூப் தகவல் தெரிஞ்சுக்க யூடியூபன் இன்டர்நெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டி பாருங்க இன்டர்நெட்ல இருக்கிறது தேவை ஏன்னா அதுல கொஞ்சம் சரித்திரம் இருக்குது எடுத்து படிச்சுக்கலாம் ஆனால் பைபிளே போதுமானதா இருக்குது நம்ம கற்றுக்கொள்ள அறிவடைய தெளிவடைய அதனால தான் வேதத்தை வச்சு குழப்ப முடியும் மறைக்க முடியும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு மறைக்க முடியும் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நண்பர்களே நீங்கள் புது உடன்படிக்கையின் மக்கள் உங்களுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது உங்களுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை உங்களுக்கும் ஆதியில் இருக்கிற தே ஆதியிலிருந்து தேவனா இருக்கிறவருக்கும் சம்பந்தம் இருக்குது நல்லா கேளுங்க உங்களுக்கும் ஆதியிலிருந்த தேவனுக்கு தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது ஆனால் உங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்ரவேலர்களுக்கு தேவன் பழைய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருந்தார் உங்களுக்கு பழைய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினது இல்லை ஆகவே இஸ்ரவேலர்களுடைய நியாயத்தீர்ப்பு என்பது வேறு நம்முடைய நியாயத்தீர்ப்பு என்பது வேறு இஸ்ரவேலர்களுடைய நியாயத்தீர்ப்பு என்பது கிபி எழுவதிலே நடந்தது தேவாலயத்தோடு சேர்த்து நடந்தது நம்முடைய நியாயத்தீர்ப்பு சிலுவையிலே நடந்தது இயேசுவின் மூலம் மரணத்திலே நடந்தது இஸ்ரவேலர்களுடைய நியாய தீர்ப்பு என்பது இஸ்ரோவேலர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அதுல வேற யாருக்கும் சொந்தம் இல்லை ஆனால் இயேசு சிலுவையில மறிக்கும் போது எல்லாருக்காகவும் ஆகவே அந்த மரணத்தோடு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு இயேசுவின் மரணத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தண்டித்த போது தண்டிப்பேன் என்று சொன்னது உங்களுக்கு தேவன் தண்டிப்பேன் என்று சொல்லவில்லை நான் உங்களை இந்த தேசத்திலே பாலாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி படிக்கிறோம் கருத்த சொல்றாரு உங்களேன்னு சொல்லிருக்காரு இல்ல நம்மள சொல்லல யார பாத்து சொல்றாருல பார்த்து சொல்றா விட்டு விலகுவதில் இருக்காரு அது உங்களை பார்த்து சொல்லியிருக்கிறார் ஏன் இந்த புது உடன்படிக்கை நம்மை தேவனுக்கு ஒரு புது உறவுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து இருக்கிறது அதனாலதான் நான் வேதத்தை நான் உங்களுக்கு காட்டினேன் ஆதியாக ஒன்னாம் அதிகாரத்துல இருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் வேதம் ஒரே பாதையில போயிட்டு இருக்குது எல்லா மனுஷரை பத்தியும் பேசுது ஆனால் ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா பைபிள் டைவெர்ட் ஆயிடுச்சு ஆப்ரகாம் பத்தி பேசுது அவன் சந்ததியை பத்தி பேசுது அதனாலதான் ஏசு இஸ்ரவேல் தேசத்துக்கு வராரு அங்க மறிக்கிறாரு அவங்களோட பேசுறாரு அவங்களுக்கு போதிக்கிறாரு அந்த வட்டத்துக்குள்ளவே இருக்கிறாரு ஏன் வெளியில வரல முழுக்க முழுக்க ஆபிரகாம் மக்களை பத்தி நிறைய ஆப்ரகாம் மக்களை பத்தி தான் சொல்லிட்டு அதனாலதான் வேதத்துல ஏதாவது தண்டனையை பத்தி படிச்சிங்கன்னா பயந்துராதிங்க அந்த தண்டனை உங்களுக்கு கிடையாது உங்களுடைய தண்டனை உங்கள் மேல் வரும் ஆக்கினை சிலுவையிலே அவர் மேல் வந்தது யூதர்களுக்கு வருகிற ஆக்கினை உங்களுக்கு வராது யூதர்களுக்கு வருகிற தண்டனை உங்களுக்கு வராது ஏனென்றால் இப்படி ஒரு வசனத்தை வாசித்துட்டு தொடங்கலாம் நினைக்கிறேன் பேசிய வரலாம் இந்த வசனத்தை வாசிப்போம் ஆமோஸ் ஆமோஸ் மூணாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இஸ்ரோவேலர்களுக்கு வேற நமக்கு வேற கடவுள் நம்மை தண்டிக்கிறதுக்கு அவர் அவர் அநீதி உள்ளவர் கிடையாது நம்மை நியாயம் தீர்க்கிறதுக்கு கடவுள் ஒன்றும் அநீதி உள்ளவர் கிடையாது நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தால் நம்மை அவர் தண்டிக்கலாம் நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்காததுனால அவர் நம்மை தண்டிக்கிறதுக்கு முடியாது ஏன்னா அவர் நீதியான தேவன் யாருக்கிட்ட பிரமாணம் இருக்குதோ யாருக்கிட்ட சட்டம் இருக்குதோ அந்த சட்டத்துக்கு தான் தண்டனை அந்த சட்டத்தின்படி தான் தண்டிக்கப்படுவார்கள் தேவன் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்கும் நியாய பிரமாணத்தை கொடுத்ததில்லை வாசிக்கிறேன் இஸ்ரேல் புத்திரரே ஒன்னாவது வசனம் கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்கள் மித்தம் உங்களை உங்களை என்ன சொல்றாரு அதிகாரத்துல ஆரம்பிக்குது பைபிள படிக்கும் போது டைம் லைனும் ரொம்ப முக்கியம் ஒழுங்காதான் வந்துட்டு இருக்குது நோவா காலத்துல உலகமே அழிஞ்சது பாபியல் கோபிரம் பதினோரா அதிகாரத்துல படிக்கிறோமே அந்த இடத்துல எல்லாரும் சிதறி ஆங்காங்கே உலகம் பரப்பி போனார்கள் ஆனால் ஆதியாக பனிரெண்டாம் அதிகாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசம் தேவன் ஒரு தேசத்தோடு பேசி தொடர்பு கொண்டு வச்சிட்டு இருக்கிறார் அந்த ஒரு தேசத்துக்கு சொல்றாரு உங்களை நான் தண்டிப்பேன் உலகத்தை தண்டிப்பேன்னு சொல்லல பூமியின் ரெண்டாவது பாருங்க பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை உங்களை பைபிள படிக்கிறீங்களா சொல்லுங்களுக்கு சொல்ல போயிருக்கிறீங்க ஒழுங்காருன்னு திரும்பி வரீங்க ஒழுங்கா இல்ல அவன் பக்கத்துல நின்னுக்குற எல்லாரையும் தண்டிப்பீங்களா அவனை மாத்திரம்தான் தண்டிக்கணும் ஏன் அதான் நியாயம் ஏன் அவன் மாத்திரம்தான் சொல்லப்பட்டத கேட்டவன் வேற யாரும் கேட்டதே இல்லை ஆகவே தயவு செய்து யூதர்களுடைய பாவங்களை எடுத்து நீங்க அறிக்கை செய்யாதீங்க ஏன்னா யூதர்களுடைய பாவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அப்போ சில விஷயங்களை சொல்றேன் ரோமர் பதி ரோமர் மூணு அதிகாரத்துக்கு வாங்க எபிசி வரலாம் அதுக்கு ரோமர் மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க இருபத்தி வசனம் பாருங்க மூணு இருபத்தி மூணு எல்லாரும் பாவம் செய்து தேவை செய்த பாவம் செய்தோம் பாவம் செய்யாதவங்க யாரும் கிடையாது எல்லாரும் பாவம் செய்திருக்கோம் ஆனா யூதர்களுடைய பாவம் வேற நம்முடைய பாவம் வேற அதனாலதான் போன வாரம் நான் பேசினதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் யூதர்களுடைய பாவம் என்ன நியாய பிரமாணத்தை மீறி நடந்தாங்க நம்முடைய பாவம் என்ன நாம மனசாட்சிக்கு விரோதமா வாழ்ந்தோம் நமக்கு இருந்த மனசாட்சிக்கு விரோதமா நாம வாழ்ந்தோம் யூதர்களுடைய பாவம் என்ன மனசாட்சி மட்டும் அவங்களுக்கு இல்லை கடவுள் அவங்களை அழைத்து பிரமாணம் வர கொடுத்துருக்கிறார் செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் ஆனா நம்மை அழைத்து எந்த பிரமாணமும் கொடுக்கல ஏன்னா நமக்கு நம்முடைய முற்பிதாக்களோ யார்கிட்டையும் ஆண்டவர் பேசுனதே கிடையாது நமக்கு மனசாட்சி ஒண்ணு கொடுத்திருந்தா மனசாட்சி தான் மறிச்சு போச்சு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு பண்ண இப்ப பாருங்க ரெண்டாம் அதிகாரம் ஒால் மற்றர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே யாரு யூதர்களை சொல்றார் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறல்ல அவங்கள பாவி இவங்கள பாவின்னு இப்ப பாருங்க யூதர்கள் அதே நட அதே பாணியில தான் வாழ்ந்தாங்க மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிற நீ மத்தவங்கள குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல நீ குற்றவாளின்னு உன்னை சொல்றேன் ஏன்னா நீயும் அதை தான் செய்துட்டு இருக்கிற என்ன ஒண்ணு நீ உள்ள இருந்துக்கிட்டு செய்யற வெளியில இருந்துட்டு செய்யறான் அவ்வளவுதான் நீ குற்றவாளி யூதர்களுக்கு முன்வைக்கிறாரு நீ மற்றவர்கள் குற்றவாளி தீர்க்காதி முதல்ல தெரிஞ்சிக்கோ நீ பாவின்னு தெரிஞ்சிக்கோ ஞானஸ்தானம் எதுக்கு கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு யூதர்கள் பாவின்னு ஒத்துக்கணும் பாவ மன்னிப்புக்கு என்று கொடுத்தான் யோ வன்ஸ் நானகன் அர்த்தம் என்ன யூதர்கள் சொல்றான் நீங்க எதுக்கு வச்சிருந்தாங்க மற்றவர்கள் உள்ள வருவதற்கு மற்றவர்கள் ஆதனைக்குள்ள வருவதற்கு மற்றவர்கள் மதத்தை தழுவி கொள்டையாள வச்சிருந்தாங்கி வர்றதுக்காக கொடுத்தாங்க ஞானஸ் யோகான் ஸ்நானகன் வரும்போது யோகான் ஸ்நானகன் சொன்னா நீங்க தான் எடுக்கணும் அந்த ஞானஸ்நானு சொல்லி யூதர்களை குற்றப்படுத்துறார் நீ முதல்ல திருந்து மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீ திருந்துட்டார் ரோமர் ஒண்ணு பாருங்க பதினாறு பாருங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு முன்பு யாருக்கப்படணும் பின்பு கிரேக்கர் ஏன் மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறாரு முன்பு யூதர் பின்பு கிரேக்கர் ஏன் முன்பு யூதர் தெரியும் தான் எல்லாமே சொல்லப்பட்டிருந்துச்சு மரங்களா பெற்றுக்கிட்டு போறாங்க அது வரைக்கும் யூதர்களுக்கு உள்ள மட்டும் தான் தேவனுடைய அறிவு இருந்தது இன்றைக்கு பரிசுத்தாவியானவர்களுக்கு கொடுக்கப்பட்டாரோ எப்படி பாபேல் கோபுர அன்று பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டு பர பரப்பி போனார்களோ அது போல யூதர்கள் அந்நிய பாஷைகளை கற்றுக்கொண்டு வேறு மத வேறு நாட்டினுடைய பாஷைகளை கற்றுக்கிட்டு எப்படி கற்றுக்கிட்டாங்க சில பேருக்கு ரொம்ப நாள் கற்றுக் கொடுத்தா ஏறாது கிளாஸ் போய் பாதியில் விட்டுருவாங்க வரமாகவே கொடுத்தாரு கிஃப்டாவே கொடுத்தாரு பேசு அந்த பாஷைகளை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போனாங்க போய் தேவனை பற்றி அறிவிச்சாங்க இப்படி தான் ராஜ்யம் மற்றவர்களுக்கு அது வரைக்கும் பதினோராம் பத்தாவது ஒன்பதுல இருந்து வாசிக்கிறேன் ஒன்பதுல இருந்து முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு சமாதானம் உண்டாகும் ஒன்பது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுளமும் உண்டாகும் முன்பு யூதர் பின்பு கிரேக்கர் பேசிக்கிட்டு இருக்கிறார் அதனால இவங்களை முதல்ல ரட்சிக்கணும் பின்பு உலகத்தை ரட்சிக்கணும் தேவன் அவசரப்படவே இல்லை ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கிறார் என்ன ப்ராஜெக்ட் உலகத்தையே ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் ஆனா எங்க முதல்ல செலுத்துறாரு தெரியுமா பஸ்ட் செயல்படுத்துறாரு தெரியுமா யூதர்களுக்கு பதினைந்து இதை படிங்க நல்லா புரிஞ்சிரும் இருபத்தி நாலா திவசனுக்கு பாருங்க நம்மளை ரச்சிக்கிறது ஈஸி மணங்கா கழுத்துள்ள ஜனங்களை ரசிக்கிறது தான் கஷ்டம் அப்பத்தில இருந்து ட்ரை பண்ணிட்டு பாருங்க காணாமல் அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரோவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனை அன்றி மற்றபடி அல்ல வென்றார் மற்றபடி கிடையாது பண்றார் காணாம போனது இந்த இஸ்ரோவேல் மக்கள்ன்றார் ஒன்னு நாம எல்லாரும் ஒரு பாட்டு வேற இதுல சில பாசிட்டிவ் மரங்களா இருக்கிறான் காணாமல் போன ஆடல்லவா நீ கிடையாது அது காணாம போனது இஸ்ரோவேல் மக்கள் இஸ்ரவேல் மக்கள் காணாமல் அதான் இயேசு சொல்றாரு காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டார் காணாமல் போனது யாரு இஸ்ரவேல் வீட்டார் நான் வந்தது அதுக்குதான் இது ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நம்ம எல்லாம் ஜெர்ச்சில் பாட்டு போட்டு மியூசிக்கை போட்டுக்கிட்டு டேன் டேன் டேன்னு மியூசிக் போட்டுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து காணாமல் நான் போன ஆண்டவரே நான் காணாமல் போன ஆண்டவரே அனாதையா ஆண்டவரே மனைவிக்கிட்ட சண்டை வராது என்றைக்கு அவங்கள அனாதையாக விட்டோம் அப்பா சண்டை போட மாட்டாங்க கோயிலில் பாஸ்டர் ஒரு பொய்யை சொல்கிறாருன்னா பிள்ளைங்களும் சேர்ந்து பிசுவாசிகளும் சேர்ந்து பொய்யை சேர்ந்து பாடுறது என்ன அனாதையா அலைந்தேன் நான் தெரிந்தே நையா என்னைக்கு அனாதையா அலைஞ்ச சொல்லு அப்பா அம்மா சொல்லு அனாதியா இருக்கிறைய பேர் நீ யார இஸ்ரவேடைய வாய சொல்ல அறிக்கைய காணாமல் போனோம் அவங்க பாட வேண்டியத எடுத்து அப்படியே கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற நாம பாடிக்கிட்டு இருக்கிறோம் காணாமல் போனது நீங்க இல்லப்பா காணாமல் போனது யாரு மக்கள் முதல்ல இந்த மனது வந்தாலே உங்களை குற்ற உணர்வுக்குள்ள வைக்கவே மாட்டீங்க உங்களை குற்ற உணர்வில் வச்சு உங்களை குற்றப்படுத்தி ஐயோ நான் இதெல்லாம் செஞ்சிட்டேனே நான் பாவம் செஞ்சிட்டேனே அக்கிரமம் செஞ்சுட்டனே நினச்சி உங்களை நோக்கடிச்சு உங்களை காயப்படுத்தி இருக்க மாட்டேங்க என்கிட்ட காலில் ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பிரபு எப்போ எப்போ கடவுள் என்னை தண்டிப்பாரோ நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவார் ஆனால் நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர் செய்யவே இல்லை அவர் பைபிளை படித்து தெரிஞ்சுக்கிட்டார் குறிப்பா பழையற்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பழைய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற இஸ்ரேவியலர்கள் மீறி நடந்தத பத்தி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டார் நியாய பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் அது மீறுதல் அது அது அவர்களுக்கு தான் அது மீறுதல் மீறி நடக்கிறவங்க யாரு ஒரு கட்டளையை போட்ட பிறகு அந்த கட்டளையை உடைக்கிறது யாரு யாருக்கு கட்டளை போட்டிருக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க தான் அதை உடைக்கிறாங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வராரு அவருக்கு இந்த சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் எதுவுமே தெரியாது அவரு ஏதோ போய்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார் அவருக்கு சட்டம் செல்லாது ஆனா அவரை கூப்பிட்டு நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீறி நடந்தாருன்னா சட்டம் செல்லும் சொல்லாம குறிச்சி கொண்டு போய் ஜெயில அவர் போட முடியாது ஏன்னா அவருக்கு அந்த சட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா தெரியாமரு கால் பண்ணுவார் ஏன்னா அவர் நாட்டுக்காரர் இங்க ஒருத்தர் இருக்கிறார் உடனே அவருக்கு கால் பண்ணுவார் நான் ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்ட இந்த ஊர்ல வந்து பண்ணிக்கிட்டாங்க போலீஸ் போட்டோ போன போட்டு அவர் எங்க ஆளு அவருக்கு இந்த சட்டங்கள் தெரியாது தெரிந்திருந்தான் நிச்சயமா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு தெரியாது அவரை விட்டுருங்கன்றார் உடனே அங்கிருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு அவருக்கு தெரியாது இந்த சட்டங்கள் எப்படி இஸ்ரவேலர்கள் செய்த தண்டனைக்கு தப்புகள் எடுத்து நம்ம மேல போட்டுக்கிட்டு உண்மை நான் மதிக்கவே இல்லாண்டவரே உண்மை பத்தி நான் உண்மை பத்தி நினைக்கவே இல்லாண்டவரே உமை விட்டு தூரமா இருந்த ஆண்டவரே நீங்களுக்கு தெரியாது வேதம் சொல்லுது பாருங்களை எல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் யோவான் ஒண்ணு பதினொன்னு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை எந்த விதத்திலெல்லாம் சொந்தமானவர் அவர் இயேசுவை வேதம் சொல்லுது அவருக்கு சொந்தமானவர எந்த விதத்திலாம் சொந்தமானவர் ஆபரகம் கிட்ட இருந்து முன்னறிவிக்கப்பட்டே வந்தார் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு முன்னறிவிக்கப்பட்டார் ஒரு ஸ்ரீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள் முன்னறிவிக்கப்பட்டு வந்தார் அந்த முன் அறிவிப்பை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அவர் வருகையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த இசைவேலர்கள் இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வந்து பிறந்து நம்மை ரச்சிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது எங்கே தெரிய ஆரம்பிச்சது என்றால் பேத எலும்பி நின்று பிரசங்கித்தார் பாருங்க அந்த மூன்றாம் அதிகாரத்துல இரண்டாம் அதிகாரத்துல அங்கிருந்துதான் சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது குறிப்பா பவுல் ரச்சிக்கப்பட்ட பிறகு அங்கிருந்து இன்னும் பரவ ஆரம்பிச்சது மற்றபடி அது வரைக்கும் நமக்கும் தேவனுக்கும் எந்த சொந்தமும் கிடையாது மழை பெய்ய பண்ணார் மழையில நடைஞ்சோம் விவசாயம் பண்ணோம் மழை பெஞ்சது சாப்பிட்டோம் வாழ்ந்தோம் அவரவர் அவரவர் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம் அவரவர் அவரவர் நம்பிக்கை வச்சு வாழ்ந்தோம் ஆனால் இஸ்ரோவியலர்களுக்கு அப்படி கிடையாது நீ என்ன நம்பணும் நீ எதை நம்ப கூடாது நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் கற்பிக்கப்பட்டவர்கள் நமக்கு அப்படி கிடையாது நமக்குன்னு சில சிந்தனையாளர்கள் இருந்தாங்க சில தத்துவ ஞானிகள் இருந்தாங்க சில நல்ல ராஜாக்கள் நல்ல மன்னர்கள் நல்ல மாந்தர்கள் இந்த ஊர்ல உலகத்துல நம்ம சந்ததியில பிறந்தாங்க அவங்க சொல்லி வச்ச நல்ல ஒழுக்கங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இப்படி இப்படி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கடந்துட்டாங்க ஆனால் காணாமல் போனது நாம் கிடையாது ஏன்னா நாம் ஏற்கனவே பதினோராம் அதிகாரத்திலருந்தே நம்ம ட்ராக் போயிடுச்சு மாறிடுச்சு ஆனால் காணாமல் போனது யார் யாரை தெரிந்து கொண்டாரோ யாரை அழைத்தாரோ யாரோடு பேசினாரோ அவங்க தான் என்ன நாங்கள் காணாமல் மத்தி பத்துக்குவாங்களே மத்தி பத்துக்குவாங்களேன் வசன இந்த பன்னீர் வரிய அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சொல்றார் புறஜாதிகளுக்கு போகாதீங்க போகாதீங்கன்றார் புறஜாதிகள் யூதர் அல்லாதவங்கிட்ட போகாதீங்க அடுத்து சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாதீங்க இப்ப ஆறுபடிங்க காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு காணாமல் போனது யாரு ஏன் சுப்ரஜாத்திகள் கிட்ட போவ அவங்கள நான் பாத்துக்கிறேன் அவங்கள எப்படி போகணும் அவங்கள எப்படி சந்திக்கணும் அவங்களை எப்படி ரச்சிக்கணும் எனக்கு தெரியும் ஆனா இப்ப ரச்சிக்கப்பட வேண்டியது யாரு முன்பு யாரு முன்பு யார் ரச்சிக்கப்படணும் முன்பு இஸ்ரவேலர் முன்பு யூதர்கள் பைபிள் லாங்குவேஜை புரிஞ்சுக்குங்க பொதுவா பொதுவா பொதுவா பொதுவா எடுத்து பேசுறது இல்லை பைபிள் தெளிவா யாரை பத்தி பேசியிருக்கு என்ன பேசிருக்கு எல்லாம் பைபிள்ல தெளிவா இருக்கு உங்களை ஒருத்தர் யாராவது பழைய பாட்டில் இருக்கிறத எடுத்து வச்சு உங்களை குற்றப்படுத்தினாங்கன்னா அவங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லையே ஐயா ஏன்னா உங்களை ஒரு நாள் அழைத்தது இல்லை ச சங்கீதம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஒரு நாளும் ஆண்டதில்லை உங்க கூட ஒரு நாளும் பேசுனதில்லை பத்தொன்போது யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரோவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார் அவர் வேறே எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை இருக்கிறீங்களா வேற எந்த மனுஷருக்கும் வேற எந்த தேசத்தாருக்கும் எந்த இந்த மாதிரி செய்தது இல்லை இஸ்ரோவேலர்களுக்கு தான் செஞ்சார் எல்லாரும் பலம் செஞ்சோம் நம்ம யாருக்கும் சொன்னதே கிடையாது நாம அழிஞ்சோம் போனோம் பாருங்க எப்படி அழிஞ்சோன்றது காட்டுறோம் பாருங்களேன் முப்பத்தி ஏழு இருபத்தி பாருங்க நீதிமொழிகள் முப்பத்தி சங்கீதம் முப்பத்தி சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு பாருங்க இதுதான் நமக்கு இருந்துச்சு பிரமாணமா ஒரு வேலை பிரமாணமா சொல்லணும்னா இது இருந்துச்சு நமக்கு என்ன பாருங்க தீமையை விட்டு விலகி நன்மையை செய் என்றென்றைக்கும் அதுதான் தீமை செஞ்சா நம்மளை பாதிக்கும் நம்மளை பாதிக்கும் நன்மை செஞ்சோன்னா நம்ம வாழ்நாளில் கூட்டிக்கலாம் அவ்வளவுதான் இஸ்ரவிலர்களுக்கு அப்படி கிடையாது இஸ்ரவிலர்களுக்கு அப்படி கிடையாது தீமை நன்மை மாத்திரம் கிடையாது அவர்களுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த பிரமாணங்களை மீறினாள் தண்டனை நாம் தீமை செஞ்சா நம்மளை பாதிப்பு நன்மை செஞ்சா நமக்கு நன்மை அவ்வளவுதான் ஆனா இஸ்ரவிலர்களுக்கு தீமை செஞ்சா தேச தண்டனை தேசத்தின் மேல தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல தேவனுடைய சாபம் எல்லா இருந்தது நமக்கு எப்படி தெரியுமா நான் வாழ்றதும் வாழாம இருக்க போறதும் எதை வச்சு நான் செய்யற நன்மை நான் செய்யற தீமை அவ்வளவுதான் இஸ்ரவேலர்களுக்கு நன்மை தீமை கிடையாது இஸ்ரவேலர்களுக்கு கட்டளைகளே இருந்தது கடவுளே எழுதி கொடுத்த கட்டளைகள் கட்டளைகளை மீறினது அவங்க செய்த பாவம் அவங்க கற்றலையை மீறினது தான் பாவம் பேஷா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது வேண்டுமென்றே செய்கிறது டெலிபரெட் சின் வேண்டுமென்றே செய்கிறது எபிரே கிரேக்க மொழியில் பேஷா சாரி எபிரே மொழியில் பேஷா அப்படின்ற வார்த்தை வேண்டுமென்றே செய்வது ரிபல்யன் வேண்டுமென்றே செய்வது இன்டென்ஷனல் சின் வேண்டும்னே செஞ்சாங்க நினைவுக்கு அனுப்புற நினைவில் ஒன்ற மணி நேரம் ஒரு மணி நேரம் இந்த வசனத்தை மட்டும் நாள் டைம் ஆஃபர் நாற்பது நாள்ல முடிஞ்சிடும் காலினி அப்படின்ட்டார் பிரசங்கமே நாப்பது நாள் டைம் திருந்து இல்ல காலினு எதுக்கு தெரியுமா யோனாவ காடல்ல இருந்து காப்பாத்தி அவன் போவே மாட்டான்ட்டு அவனுக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு எல்லாம் தெரியும் அதனாலதான் அவன் அவன் கோவப்பட்டது அவனுக்கு எல்லாம் என்ன எல்லாருமே தெரியும்னா இவர் என்னக்காகத்தான் அந்த ஊருக்கே கூட்டு போறார் எனக்கு ஒரு பாடம் கத்து தர்றதுக்கு அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாரு அவனுக்கு நல்லா தெரியும் அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக எல்லாம் கூட்டின்னு போல இவனுக்கு பாடம் கப் காத்து தரணும் என்ன பாடம் கற்று தரணும் இந்த ஜனங்கள் பாருங்க கப்பலில் போய் நேரான் கப்பலில் கடல் கொந்தளிக்குது தூக்கி போடுங்கன்றான் அதே மாதிரி தூக்கி போட்டவொடனும் படகு கப்பல் எந்த சேதமாகாமல் நிற்கிது ஓட்டவுடனே ஒரு மீன் வந்து கேட்ச் பண்ணிக்குது கொண்டு வந்து கரையில் மூணு நல்ல கட்டிடுது ஊருக்குள்ளே வரான் பிரசங்கம் பண்ணுறான் அவனுக்கு நல்லா தெரியும் கோபப்படுறாமப்பது நாள் கடவுள்கிட்டிப்பு கேட்கிறாங்குது மன்னிச்சிட்டாருக்கு என்னன்னா உனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஜனங்களை நீர் காப்பாத்திருவீர்கள் என் எது கொண்டு வந்தீர் அப்ப ஆண்டோர் சொல்வாரு ஆண்டோர் ஒரு ஒரு ஒரு ஒரு சம்பவமே அங்கே ஒரு ஒரு காரியத்தையும் செஞ்சு காட்டுவார் ஒரு செடியை அங்கே வளர வச்சு அந்த செடிக்கு நிழலில் அவன் நேரம் காத்து இருப்பான் அந்த செடி திடீர்னு காய்ந்து போவோம் அப்போ அவனுக்கு பயங்கர கோவம் வரும் அப்போ சொல்லுவான் என்னை எடுத்துக்கொள்ளுவோம் என்னை எதுக்கு இங்கே வச்சுருக்கிறீர் அந்த செடிக்காக அவ்வளோ கோவப்படுவான் அவ்வளோ வருத்தப்படுவான் அப்போ சொல்லுவார் நீ நீ நட இந்த செடிக்கே இவ்வளவு கோவப்படுறியே ஒண்ணுமே தெரியாத ஜனங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமே தெரியாத ஜனங்க இவங்க வலது கை இடது கைனா எங்க அது தெரியாதா நம்ம தமிழ்ல சோத்து கை பீச்சாங்கை அவ்வளவுதான் அதே மாதிரி அவங்க ஊர்ல ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்க ஏதோ சொல்றதுக்கு வலது கை இடது கை ரைட் ஹேண்ட் லெப்ட் ஹேண்ட் அவ்வளவுதான் இதுல இருக்கு இதுக்கு தெரியாத கடவுள் வரை எப்படி சொல்றாரு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமானு தெரியாத ஜனங்கப்பா அவங்க மேல நான் இறக்கும் காட்ட காட்ட கூடாதா அப்படின்றாரு ஏன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அவங்களுக்கு வலது கைக்கும் இடத்து கைக்கும் வித்தியாசம் தெரியாதா அவர் என்ன சொல்றாரு இது தப்பு இது சரின்னு கூட தெரியாது இவங்களுக்கு ஆனா உனக்கு என்ன தெரியும் எது தப்பு சரின்னு தெரியும் ஆனா இவங்களுக்கு இது தப்பு சரின்னு கூட தெரியாது என்னவோ செஞ்சு வாழ்ந்து தப்ப கூட சரியா செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஆனா நீங்க அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது நீங்க தப்புன்னு தெரிந்தோ அத வேண்டுே சரிங்க இதுதான் இஸ்ரவலர்கள் செஞ்சது அந்த மாதிரி செய்யல நாம செய்யறோம் ஆனா இஸ்ரவலர்கள் கொடுக்கப்பட்ட பிரமாணம் நம்ம கிட்ட கொடுத்து செஞ்ச மாதிரி நாம ஒன்னும் செய்யல அதான் சொல்றாரு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் ஒரு நாளும் அவங்களுக்கு இதுதான் வளது இதுதான் சரி இதுதான் தவறுன்னு நான் சொன்னது இல்லையே அவங்கள எப்படி நான் தண்டிக்க முடியும் அதனால தான் யோனாக்கு பாடம் சொல்லி தரதுக்காக கூட்டு வந்தார் யோனாக்கு அதனால தான் யோனா எஸ்கேப் ஆனா அவன் அவன் ஒரு பிரசங்க அவன் பிரசங்கம் பண்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறான் போய் நினைவேல பிரசங்கம் பண்ணனா போ போய் பண்ண போறான் அவ்வளோதான் ஏன் அவன் வழி மாறி போனான் அவனுக்கு நல்லா தெரியும் இப்ப கூட்டிட்டு போகிறது நினைவேவ காப்பாத்துறதுக்காக இல்லை எனக்கு பாடம் புகுத்தது அவன் தப்பு செய்யறான் இவன் தப்பு செய்யறான் இவன் தப்பு செய்யறான் அவன் தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு இருக்கு சுத்திட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட அவனுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியும் ஆனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சோம் நீ என்ன செய்யற பேஷா டெலிபரட்டா செய்யற இஸ்ரவேல இஸ்ரோவேல இந்த மீறுதல் அப்படின்ற வார்த்தையை நீங்க பழைய பாட்டில் பழையாட்டில் மீறுதல் அப்படின்ற வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப படிப்பீங்க மீறுதல்கள் இஸ்ரோவேலுடைய மீறுதல்கள் என்ன மீறுதல்கள் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு அவேரா அவரா எப்படிய மொழியில் அவரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இந்த அவேரான் வார்த்தை மூன்று விஷயங்களை கூறி மூன்று லெவல்ஸ் இருக்குது இந்த மீறுதல் மூன்று லெவல்ல இருக்குது இப்போ நம்ம பாவம்னு சொல்கிறோம் ஒன்றே நம்ம என்ன சொல்ல வரோம் பாவம் நம்ம சொன்னால் என்ன சொல்ல வரோம் வீடி பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது குலப்பண்ணுறது திருடுறது ஏமாத்துறது பொய் சொல்கிறது விபச்சாரம் பண்றது இந்த பண்றது அந்த பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொண்டு வந்து இருப்போம் அதான் சொல்லுவான் நான் கிடையாது நான் கிடையாது நான் கிடையாது ஏன்னா பழத்தை மட்டும் தான் தின்ன நான் நீ அந்த அதில் சேர்க்கவே இல்லை பழத்தை தின்னத சரியா முதல்வான் ஏன்னா நான் அது தான் செஞ்சேன் நீ இன்னும் செஞ்சு லிஸ்ட் போட்டு வச்சுக்க பாவம் பாவம் பாவம்னு பைபிளில் போயிட்டு புதிய பாட்டில் பாவம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னது மாதிரி இருக்கும் அவரை விசுவாசிக்காததே பாவம்னு இருக்கும் நம்மளுங்க அதை சேர்க்கவே மாட்டாங்க பலம் தின்னதையும் அவரை விசுவாசிக்காம இருந்தோமே வேதம் சொல்லுது அவரை நம்பாதது பாவம் நம்மாலும் அதை சேர்க்கறதே கிடையாது அவன் பலன் தின்னதையும் சேர்க்கிறதே கிடையாது ஆதாம் பா ஆதாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் அவன் பாவ லிஸ்ட் அவனுக்கு வாசித்து காட்டணும்னா சொல்லுவான் எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க இந்த பழத்தை தான் ஏன் நான் அவேரா எல்லாம் சொல்லுங்க அவேரா அவேரா மூணு விதமான அவேரா இருக்குது ஒன்னு வேண்டுமென்றே செய்கிற அவேரா வேண்டுமென்றே இது மோஸ்ட் சீரியஸ் கேட்டகரி இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இஸ்ரோ வீலர்கள் கடுமையா தண்டிக்கப்பட்டார்கள் வேண்டுமென்றே செய்தது அதாவது நான் தான் தெரிஞ்ச பிறகம் அந்த தேவனுடைய மகிமையை இன்னொரு விக்கிரகத்துக்கு கொடுத்தார்கள் அவங்க தேவன் தெரிஞ்சோம் தன் அவர் தான் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார் அவர் தான் நம்மளை ரட்சித்தார் அவர் தான் இந்த எகிப்தர் கைக்கு நம்மளை விடுதலை கன்று குட்டிய உண்டாக்கி நீ தான் எங்களை கொண்டு வந்தவங்க இதுக்கு பேரு பிமெசித் அவராஷனோட மனதார செய்த தவிர வேண்டும் விரும்பி செஞ்சாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் கடவுள் செஞ்சாரு வேற யாரும் நம்மளை இந்த நானூத்தி முப்பது வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாத்திருக்கவே முடியாது இவர்களே கொன்று போற்றுவாங்க கொண்டு போட்டுருவாங்க அது என்னன்னா B-S-H-O-G-E-G இந்த அவேரா இது ஒரு பாவம் இது ஒரு மீறுதல் இது எப்படின்னா ஆக்சிடெண்ட் தெரியாமல் செஞ்சிட்டிங்க தற்செயெல்லாம் நடந்தது ஆனாலும் அது பாவம் ஆனாலும் ஸ்டில் ரெஸ்பான்சிபிள் அந்த தண்டனைக்கு இன்னும் அவர் இன்னும் பங்காளியாக இருக்கிறார் இடிச்சிட்டார் ஆக்சிடெண்ட்டில் ஆனாலும் ஆனாலும் ஜெயிலுக்கு போகணும் இல்லைங்க பிரேக் ஒரு மீறுதல் தான் முதல் மீறுதல் வேண்டும் மீறுதல் தெரியாம திடீரென்று நடந்தது ஆனாலும் நீ குற்றவாளி தான் ஏன்னா நீ ஒருத்தனை கொண்டுட்டியே வழி வாங்கி பழி இதுக்கும் நியாயம் இருக்கு தண்டனை இருக்குன்னு கூப்பிட்டு போறாங்க ஆனா இன்னொன்று இருக்குது T I I N N O K S -H -E -N -I S H -I -N -S H E -H B A SHENISHIBA இது ஒரு ஆவேரா, இது இது ஒரு ஒரு ஒரு என்ன நான் தர் அல்லாதவன் செய்கிற மீறுதல் முதல் ரெண்டும் யூதர்கள் செய்கிறது ஆகவே வேண்டும் செஞ்சாலும் தண்டனை தான் தெரியாம தச்செயலா நடந்ததும் தண்டனை தான் ஆனா ஒரு யூதர் அல்லாதவன் அவருக்கு எந்த சட்டமும் தெரியாது அந்த ஜூவி தெரியாது சட்டங்கள் தெரியாது அதனால இந்த மீறுதலுக்கு தண்டனை கிடையாது திரும்பவும் சொல்றேன் அவரான்னு ஒரு மீறுதல் இருக்குது அது வேண்டும் நிச்சயம் அவேரான் ஒண்ணு இருக்குது பை ஆக்சிடென்ட் தற்செயலா தெரியாம நடந்துச்சு இருந்தாலும் தண்டனை இருக்குது தண்டனையில இருந்து அவங்க தப்பிக்கவே முடியல பாருங்களேன் வேண்டும்னு செஞ்சாலும் தண்டனை தெரியாம செஞ்சாலும் தண்டனை தான் அவங்களுக்கு அப்படிதான் ஆனால் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது எப்படின்னா இது எப்படியோ மொழியது எப்படியோ வார்த்தைகளை அந்நிய பாஷையில பேசுற நினைச்சுக்கிறேன் அந்நிய பாஷா தான் என்ன ஒரு யூதர் இல்லாத ஒரு மனுஷன் அவன் செய்த தவறு ஏன்னா அவனுக்கு சட்டம் தெரியாது அதனால He IS NOT HELD ACCOUNTABLE FOR HIS ACTION அவன் உள்ளாக மாட்டான் ஐந்து அதனாலதான் நீங்க ரொம்ப உட்கார்ந்துங்க ஆண்டோர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க ஏன்னா உங்க பாவங்கள் என்றைக்கு ஏசு மறித்தாரோ அப்பொழுதே மன்னிக்கப்பட்டாச்சு உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு இயேசுவின் மரணம் ஏற்படுத்தி கொடுத்துச்சுலர்களுக்கு நியாய பிரமாணம் இருக்கிற வரைக்கும் ஏன்லர்கள் தண்டிக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகும் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஏன் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் என்ன இருந்துகிட்டே இருக்குது நியாயப்பிரமாணம் இன்னும் எருசுலேம்ல இருந்துகிட்டே இருந்துச்சு நியாய பிரமாணம் கிபி எழுபதுல தேவாலயத்தோடு சேர்த்து என்றைக்கு தரைமட்டமா அளிக்கப்பட்டு போனதோ அதன் பிறகு இசிரவேலர்கள் யாரும் தண்டிக்கப்படவேண்டனை பிரமாணம் இல்லைன்னா தண்டனை சட்டமும் கிடையாது அதனால்தான் கிபி எழுபது வரைக்கும் இஸ்ரவேலர்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க அந்த ஏழு வருஷம் உபதிரவ காலங்கள்ல தண்டிக்கப்பட்டாங்க அவங்க பல தண்டனைகளை சரீரப்பிரகாரமா அனுபவித்தாங்க தேச தண்டனைகள் அவங்களுக்கு உண்டாயிடுச்சு ஆனால் ஒரு நாளும் நியாயப்பிரமாணம் அங்கு அழிந்து போனதுக்கு அப்புறமா இஸ்ரோவேலர்களை எடுத்து தேவன் ஒரு காலம் தண்டித்ததே கிடையாது அதனால தான் இஸ்ரோவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் அதனால தான் அந்த ரெண்டு அவேராக்கும் அவங்க தண்டிக்கப்பட்டாங்க ரெண்டு குழந்தை ஐந்துக்குவாங்க இதை வாசிங்க இங்க இருந்து தெம்பா போங்க நீங்க எப்பவுமே தலை நிமிர்ந்து நிக்கலாம் கடவுள் உங்க மேல எந்த வருத்தமோ கோபமோ எந்த வெறுப்புமே கிடையாது உங்க மேல ஆனா நீங்க நிறைய தீமைகளை செஞ்சு உங்களுக்கு நீங்க நீங்க கஷ்டப்படுத்திக்கிட்டீங்க உங்களை நீங்க வருத்திக்கிட்டீங்க உங்களுக்கு அந்த தீங்கெல்லாம் நீங்க கொண்டு வந்து உங்களுக்குன்னா நானும் வந்ததில்லை உங்களுக்குன்னா யூதர் அல்லாதவர்களை சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு உங்களுக்கு யூரியஸ்கே பயிர்றாரு நினைச்சு யூதர் அல்லாதவர்களுக்கு அவரவர் தீங்கு செய்து தீமையை வர விளைச்சிக்கிட்டாங்க எதை விதைச்சாங்களோ அது அவங்களுக்கு வந்தது எந்த தப்பை பண்ணாங்களோ அந்த தப்பு அவங்களுக்கு பிரச்சனையா வந்தது ஆனால் யூதர்களுக்கு தெரியாம செஞ்சுட்டேன் இருந்தாலும் உள்ள போ தண்டனை இருக்கு உங்களுக்கு தேவனுடைய உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு தண்டனை இல்லை ஏன் தண்டனை இல்லை பாருங்க ரெண்டு குறைந்தார் ஐந்து பாருங்க அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை திரும்ப படிக்கலாமா அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை திரும்ப படிக்கலாமா அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை உலகத்தாருடைய பாவத்தை அப்படி என்ன பண்ணவே இல்லையா என்னவே இல்லையா ஆனா இஸ்ரவேலர்களுடைய பாவத்துக்கு என்ன சொல்றாரு உன்னுடைய எல்லா அக்கிரமங்களுக்காகவும் உன்னை தண்டிப்பேன் ஆனா உலகத்தாருடைய பாவங்களை வேதம் என்ன சொல்லுது கடவுள் இன்னொன்னு கேட்டுறேன் என் பைபிள் இருக்கு உங்க பைபிள் இருக்கா என் பைபிள் என்ன எழுந்திருக்குன்னா தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்னவே இல்லை அப்ப நீங்கலாம் யாரு நம்மளாம் யாரு சொல்லுங்க நம்மளாம் யாரு உலகத்தார் இஸ்ரவெலர்கள் தேவனுடைய ஜனங்கள் அது பழைய உடன்படிக்கை நிமித்தம் இன்றைக்கு நாம் உலகத்தாரும் கிடையாது தேவனுடைய ஜனங்களும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாரு எண்ணமும் இல்லை டைரக்டாக என்னமோ ஆக்கிக்கிட்டாரு இப்போ இன்பையும் தண்டிக்கவும் முடியாது முன்ன நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு தண்டிக்க முடியாது கொடுக்கல அதனால தண்டிக்க முடியாது இப்ப என்ன வாக்கிட்டாரு சொந்த பிள்ளைய ஆக்கிக்கிட்டாரு இப்ப பிள்ளை மேல கை வைக்க முடியாது பிள்ளைய அணைச்சி அரவணைக்க தான் முடியும் அந்த அன்புலதான் நம்மளை மாத்துறாரு அந்த அன்புல தான் நம்ம வாழ்க்கையை திருத்துறாரு அந்த அன்புல தான் நம்மள நற்பாதையில நடத்துறாரு இன்னைக்கே நம்ம மாறுறோம் இன்னைக்கே நம்ம நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறோம் ஏன்னா அவருடைய கோபம் நம்ம அப்படி ஆக்கலை இல்லைன்னா நாம என்னைக்கோ விட்டு கொடுத்துட்டு இருப்போம் வச்சிருக்கிற கோபத்திலயோ நாம ஒன்னும் திருந்திடல அவர் நம் மேல் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு ஏன்னா முன்னையும் நான் செஞ்ச பாவத்தை என்ன இப்பையும் ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டார் என்ன பண்றாரு போதிக்கப்படுற சத்தியங்களை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நீங்க யூதர்கள் கிடையாது நியாயத்தீர்ப்புக்கு பயப்படுவதற்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதனாலதான் வேதம் சொல்லுது இஸ்ரவேலர்களை பார்த்து மாத்திரம் இல்ல முழு வேதம் சொல்லுது முழு உலக மக்களையும் வேதம் சொல்லுது பயமானது வேதனை உள்ளது பூரண அன்பு பயத்தை புறம்பே பயமே கிடையாது நமக்கு பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க எனக்கு பயமே கிடையாது ஏன் பயம் கிடையாதுன்னா என் மேல கடவுளுடைய கோபமோ தண்டனையோ இல்லை ஏன்னா எனக்கு பிரமாணம் கொடுக்கல ரெண்டாவது என் பாவத்தை அவர் என்ன பண்ணல என்னவே இல்ல அப்ப என்ன தான் யா இப்ப இப்ப இப்ப கேள்வி என்னன்னா இப்ப நான் நெட்ல போட்டுருவேன் இப்ப இந்த வாரம் நான் மாட்டுவேன் நம்ம ஆளுங்க பிடிச்சி கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதை சொல்லியிருக்காரு அதுதான் சொல்றேன் நானு வேதம் எங்க இருந்து யூதர்களுக்கு மாத்திரம் பேசிட்டு இருக்குது எப்படியா மொழியில பேசிட்டு இருக்குது ஏன் இஸ்ரோவேல்ல மட்டும் போனாரு ஏன் அசுத்தமான தேசங்கள் வேற எங்கேயுமே இல்லையா என் சாட்டை எடுத்துட்டு போய் அடிக்க வேண்டிய இடம் வேற எங்கயுமே இல்லையா போதிக்க வேண்டிய இடம் வேற எங்கயுமே இல்லையா எரிசிலம் போட்டுட்டு இருந்தாரு காணாம போயிருக்க உன்னை தேடிதான் நான் வந்த இது ஒரு பகுதியை படிச்சு படிச்சுட்டு முடிக்கலாம் லேவிய ராகமும் நாலாம் அதிகாரத்துக்கு வருவோம் நீங்கள் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க மட்டும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களா உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதான்னு பார்த்துங்க உங்கள் முன்னோர்கள் யாராவது எல்லாம் செஞ்சுருக்கிறாங்களான்னு பாருங்கள் லேவிய ராகமம் மூணாவது புத்தகம் நாலாம் அதிகாரம் லேவே ராகமும் நாலாம் அதிகாரம் ஒன்றுல இருந்து இருபத்தி முப்பத்தஞ்சு வசனம் இருக்குது நான் எல்லா வசனத்தையும் படிக்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் வீட்டில் போய் வாச பாருங்க அந்த லேவை ராகமும் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசப்பாங்க நான் இப்போ ஒரு சிலதை மட்டும் காட்டுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் படிங்க லேவே ராகமும் அதிகாரம் ஒன்னுல இருந்து வாசிங்க பின்னும் கத்தர் மோசையை நோக்கி புத்திடத்தில் சொல்ல கட்டளை யாதொன்றை அறியால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது சொல்ல வேண்டியது என்ன சொல்ற அவசாரியனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்த நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன் யாருன்னா பாவம் செஞ்சிட்டு இளங் காலையை ஏதாவது கொண்டு போயிருக்கிறீங்களா கன்று குட்டி ஏதாவது கொண்டு போயிருக்கிறீங்களா ஏதாவது காலையை கொண்டு போயிருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி உங்க உங்க ஜெனரேஷன்ல யாருன்னா ஏதாவது இஸ்ரோ இருக்கிற தேவாலயத்துக்கு ஏதாவது என் தாத்தாவ பத்தி எனக்கு தெரியாது யாரும் இங்கிருந்து இஸ்ரேவேலுக்கு போகவே இல்லை பலியை வீட்டுல செலுத்த கூடாது எங்க கொண்டு போனோம் இஸ்ரோவேல இருக்கிற தேவாலயத்தை கொண்டு போனோம் அதனால எங்க யூதர்கள் இருந்தாலும் கிளம்பி அங்க போவாங்க பலிகளை செலுத்துறதுக்காக ஏன்னா பலிகள் அங்கே மட்டும் தான் செலுத்தப்பட வேற எங்கேயும் செலுத்தக்கூடாது அதனால தான் ஏசு எர்சிலேம் பலியானார் ஏன்னா இது இஸ்ரோ வீலர்களுக்கு புரியும் பலி ஆகுறதுனா என்ன பலியானால் என்ன நடக்கும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம யாருக்கும் தெரியாது பலியானால் போயிட்டாரேன்னு தான் நம்ம அழுவோம் அவங்களுக்கு பலியானால் ஒரு உயிரை கொன்னால் அந்த உயிர் எதையோ செய்து கொடுத்துருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு அந்த உயிரால நமக்கு ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கண்ணா வாசித்து காட்டுறேன் அந்த காளையை நாலாவது வசனம் அந்த காளையை ஆசாரிப்பு கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை அதை அவன் கொல்லணும் கொள்றதுக்கு முன்னாடி அது ஆசாரிப்பு கூடார வாசல்ல நிற்கணும் ஆசாரிப்பு கூடார வாசல்ல மாத்திரம் இல்லை அதுக்கு மேல அவன் கையை வச்சு பாவத்தை அங்கே செய்யணும் அப்புறம் அதை என்ன செய்யணும் கொல்லணும் இது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எந்த கிளம்பி போவாங்க சும்மா கிடையாது நீ இப்ப நீத்தீங்கன்னா நம்மலாம் எப்படி என்னை மண்ணி ஆண்டவரே படுத்த படுக்கையாண்டே உட்காந்து கேட்டுடுறோம் எங்க இருந்தாலும் கேட்கறோம் ஆண்டவரே என்ன மண்ணியன்னு இஸ்ரவிலர்கள் அப்படி கிடையாது மன்னிப்பு கேட்க முடியாது நீ கொண்டு காலையே கொண்டு வந்து எங்க தான் ஆசாரிப்பு கூடார வாசல்ல வச்சு செய்யணும் யாரும் நாம செஞ்சது கிடையாது அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணாதீங்க உங்களை கடவுள் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு தெரியுமா செல்ல பிள்ளையா பார்க்குறார் செல்ல பிள்ளையா பார்க்குற அதனால் உங்களை கடவுள் என்ன பண்ண முடியாது தண்டிக்க முடியாது அதனால தான் இளையகுமாரன் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா தண்டிக்கல ஏன் தண்டிக்கல அப்பா அப்பா நானும் அப்பா கூலிக்க கடவுள் ஒரு பாசிய பிரசங்கம் பண்றார் அநேகரும் பரலோகத்தில் உள்ளே வரமாட்டார்கள் ஒரு வேலை வெளியே நிற்பார்கள் அறிந்தார் வெளியே வந்துட்டாங்கள அப்புறம் உள்ள கொண்டு போகலாம் தானே உள்ள போற கிருபையால போற அவ்வளவுதான் தான் வாழ்க்கைய பக்கத்துல தொங்கிட்டு இருந்தவங்க கிட்ட சொன்னாரு இன்று என்னோட கூட இருப்ப அவன் என்ன செஞ்சான் பெந்தகோசைக்காரங்க சொல்ற அந்த எந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணாம நிறைய பேருக்கு கேள்வி ஒரு ஒரு பெந்தகோசைக்கார் சொன்னார் இயேசுவை சந்திக்கும் போது நான் நிறைய கேள்வி கேட்பேன் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பார் அவன் தான் தப்பு பண்ணான் அவன் எப்படி நீர் இன்று என்னோட கூட இருப்பான்னு நீர் சொல்லலாம் கண்டிப்பா கேட்பாங்க இவங்க அவர் சொல்லுவாரு நான் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இவனுக்கு அவன் மேலே வெறுப்பு அவருக்கு அவன் மேலே ரொம்ப பிரியம் எது வெல்லப்போது உன் வெறுப்பு வெல்லாது அவர் பிரிய மட்டும் தான் வெல்லம் அவர் அன்பு மட்டும் தான் வெல்லம் அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் நண்பர்களை உங்கள் சகோதர சகோதரிகளை உங்கள் குடும்பத்தை மன்னிங்க விட்டு கொடுங்க ஏன் அப்படிதான் நம்மளை அவர் ட்ரீட் பண்ணுறாரு பாவத்தை என்னவோ மாற்றுறாரு இப்பவும் தண்டிக்கவும் மாற்றுறாரு ஏன்னா பிள்ளையாக்கி வச்சிட்டார் சொந்த பிள்ளையாக்கிக்கிட்டார் சொந்த பிள்ளையாக்கிட்டார் எவ்வளோ சந்தோஷப்படலாம் தெரியுமா நீங்கள் ஆனால் தூங்கு மூஞ்சி மாதிரி உட்காந்துருக்குறீங்க துள்ளலான் அவ்வளோ உற்சாகப்படும் சம்பந்த மாதிரி அதனாலதான் இந்த மாதிரி பாவம் வராத ஆலையை வரவிக்கு ஒரு சொட்டு வெளில வரும் அதுவும் கண்ணுக்கு கொடுத்தா இந்த மனுஷன் சொல்றாரு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நீட்டாயா அப்ப பண்ணி பாக்குறது வராது உங்களுக்கு ஏன்னா கோபம் அவர் அவர் உங்க மேல கோபம் உங்ககிட்ட கண்ணீர் வர்றது வராது உங்களுக்குள்ள வர்றதுலாம் என்ன தெரியுமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை காத்து ஒருவேளை மனம் பதறி தப்பு பண்ணிட்டீங்க ஒருவேளை தவறே செஞ்சிட்டீங்க எலும்பு திரும்பி அப்பா வீட்டுக்கு நீங்க வரலாம் ஏன் தெரியுமா ஒரு அப்பா உங்களை அணைக்க காத்துட்டு இருக்கிறார் அடிக்க தண்டிக்க உங்களை திரும்பவும் பிள்ளையா திரும்பவும் தலை நிமிந்து நிக்க வைக்கிறதுக்கு அவர் இருக்கார் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார் எலும்பையில் இருப்போமா ஜபிக்கலாம் எத்தனை பேர் நீங்க இஸ்ரோவேலர்கள் அல்ல சும்மா பாவம் ஆடு எடுத்துட்டு போய் பலி செலுத்தினாங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க ராஜா பாவம் செய்யும்போது என்ன எடுத்துட்டு வரணும் ஒரு சாதாரண மனுஷன் பாவம் செய்யும் என்ன எடுத்துட்டு வரணும் எல்லாம் இஸ்ரோவேல் வம்சம் ஆனா நீங்க எதையும் எடுத்துட்டு போ தேவையில்லை அவர் தன்னையே உங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதை விசுவாசியுங்கள் அதை விசுவாசியுங்க ஹாலூயா ஜெபிப்போம் நல்ல தகப்பனே அற்புதமான இந்த மாலை வேலைக்காக உமை துதிக்கிறோம் நாங்கள் உடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் காணாம போனதே ஆனாலும் எங்களை நோக்கி வந்தீர் எங்களை சிலுவையிலே நோக்கி பார்த்தீர் வெறும் மிஸ்ரவர்களுக்காக நீர் மறிக்கல எங்களுக்காகவும் மறித்தீர் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சந்ததிகளுக்காகவும் இந்த உலகத்தில் இனி வரப்போகிற ஜனங்களுக்காகவும் நீர் மறித்தீர் எவ்வளோ பெரிய இருதயம் உமக்கு கர்த்தாவே உங்களுடைய அன்பினாலே நாங்கள் இன்றைக்கு அநேக மாற்றங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய மாற்றங்களை இன்னும் நிறைய முன்னேற்றங்களை இன்னும் நிறைய மறுரூபங்களை நாங்கள் பார்க்க போறோம் விஷயத்தை நாங்கள் புரிஞ்சிக்க இந்த விஷயத்துல நாங்கள் அனுபவிக்க எங்களை பழக்கவியங்க கோபம் எங்கள் மேல இல்லை உங்களுடைய அன்பு எங்கள் மேல இருக்கிறது பரிபூர்ண அன்பு எங்கள் மேல இருக்குது உன் நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் உமக்கே மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்துறோம் இயேசு ஒருவருக்கே செலுத்துறோம் இயேசுவின் மூலமா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கத்திரக்காணி செலுத்தும் எல்லாம் சொல்லுங்கள் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார் கரங்களை தட்டி கத்திரை மகிமைப்படுத்துவோம் கத்திரக்காணி செல்தோ பிரோஜனமா இருக்கு உள்ள போதா இருந்த போதா அதுதான் ரொம்ப முக்கியம் பாவங்கள் அறிக்கை நிற செலவு பண்ணாதே வரான் டைலாக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வரான் இளையகுமாரன் அவங்க அப்பா கிட்ட என் தகுப்பு நிறத்திற்கு போவேன் நான் போய் இப்படி எல்லாம் சொல்லுவேன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வர அவங்க கேட்கல கேட்கவே இல்லை அவன் பேசவே இல்லை அதுல ஒரு டைலாக் எடுத்துட்டு வந்திருக்கான் பெந்தகோசாரங்களுக்கும் தெரியும் தான் இருந்திருக்கும் இல்லைன்னா அவன் பாவம் செய்ய போனா பாருங்க ஒரு ஊருக்கு அங்க ஏதாவது பெந்தகோச சர்ச்சை சத்தம் கேட்டிருக்கான் அவனுக்கு அவன் அங்கிருந்து டைலாக் கத்துக்கிட்டு வரான் என்ன கத்துட்டு வரான் நான் பிள்ள கிடையாது நான் கூலிக்காரன் ஒரு விஷயத்த மறுக்கறதுக்கு கத்துக்கிட்டு வந்திருக்கான் அவங்க அப்பா சொல்றாரு நீ எப்படி அதை மறுக்க முடியும் பாவம் கூட என்ன பண்ண முடியாது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சொதப்பல்கள் உங்களுடைய தவறுகள் கூட கடவுளுக்கு என்றும் நீங்கள் அவருக்கு சொந்த பிள்ளைகள் நான் தேவனுடைய செல்ல பிள்ளையா இருக்கிறேன் பக்கத்தில் பாடி கலைந்து செல்லுவோம் பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே என்னை இணைத்தீடவே பாவத்தின் முழு உருவமாய் நீ பாவமானீரே கிழிக்கப்பட்டிரே என்னை இணைத்தீடவே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதே உங்க அன்பு பெரியதேடினற்றதே உங்க கிருபை பெரியதே உங்க கிருமை பெரியது உங்க கிருவை பெரியதே உங்க கிருவை பெரியதே திருவை யானையே சுவே நல்லவர் மிகவும் நல்லவர் நல்லவர் நீ நന്മகள் செய்பவர் நீ நல்லவர் நீ மிகவும் நல்லவர் நீ நல்லவர் நீ நന്മகள் செய்பவர் காட் bless you bye bye நான் வீரோடு இருக்கும் நாளெல்லாம் பை பகுந்து பாடுவே நான் உள்ளலவும் என் தேவனே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் எனக்காய் உள்ளளவும் பண்ணுவேன் நண்பை விட்டு விலகி எந்த வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன் கடைசி மூச்சிலும் சொல்வேன் Jesus is a great one. Oh, a great one, a great one.